அப்துல்லா பின் உமர் அதி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது அதிகாலை வெண்மை தோன்றி சுபூக்கு வாங்கு கூறியதற்கும் இகாமத் கூறுவதற்கும் இடையே நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் சுருக்கமாக இரண்டு ரகாதார்கள்